அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு அரன்வரையான் அல்ல செய்யினும் நன்று அரன்வரையான் அல்ல செய்யினும் பிறன் வரையாள் பெண்மை நயவாமை நன்று அரன்வரையான் அறத்தை அதாவது தர்மத்தை எத்திக்கல் மாரல்னு சொல்கிறோமே அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டான் கடைபிடிக்க மாட்டான் அல்ல செய்யணும் நிறைய தப்பு பண்ணுவான் தவறுகள்லாம் செய்வான் தர்மத்துக்கு புறம்பான செயல்களையெல்லாம் செய்வான் ஆனால் ஒரு செயலை செய்யாமல் இருந்தால் ரொம்ப நல்லதுங்கிறார் வள்ளுவர் அதாவது பிறன் வரையாள் பெண்மை மற்றவனுக்கு என்று வரையறுத்து வழங்கப்பட்ட பெண்ணை அதாவது பிறருடைய மனைவியை நயவாமை விரும்பாமல் இருப்பது நன்று நல்லதை செய்யும் ஆக அரண்வரையான் அல்ல செய்யணும் பிறன் வரையாள் பெண்மை நயவாமை நன்று ஒருத்தன் தர்மத்தை கடைப்பிடிக்காட்டாலும் தர்மம்னா அடிக்கடி நான் திரும்ப சொல்கிறேன் காலையிலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் பெரியோர்கள் நமக்கு எதை செய்ய வேண்டும் என்றும் செய்யக்கூடாது என்றும் உபதேசங்கள் செய்திருக்கிறார்களோ அதை கடைப்பிடிக்கிறது விருப்பு வெறுப்பு இல்லாமல் கடைபிடிக்கிறது அதுக்கு பேர் தான் அறம்னு பேர் அதாவது சடங்குகளை செய்யறது நமக்குன்று குடும்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகள் தனி மனிதக் கடமைகள் குடும்ப கடமைகள் சமூக கடமைகள் அவற்றையெல்லாம் விருப்பு வெறுப்பு இல்லாமல் பெரியோர்கள் சொன்ன வழியில் வள்ளுவர் போன்ற பெரியோர்கள் சொன்ன வழியில் வாழ்கிறது தான் அதுக்கு மாறாக நடந்து கொள்வது மனம் போன போக்குலையெல்லாம் வாழ்கிறது அதுதான் மரம் என்றும் அதர்மம் என்றும் சொல்லப்படுகிறது ஆகவே அற வழியில் மாறி பல தீமைகளை செஞ்சாலும் அதெல்லாம் செய்யணும்னு அர்த்தம் இல்லை இங்கே முக்கியமான தாற்பயம் ஃபோக்கஸ்டு அதாவது ஒரு ஒரு நோக்கோடு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால் பிறருடைய மனைவியை அவர்களுடைய முறையான அற வாழ்க்கையை கெடுத்தான் என்ற பழி வராமலாவது ஒருவன் நடந்து கொள்ளட்டும் என்று வள்ளுவர் இங்கே நமக்கு அறுவொளி செய்திருக்கிறார் பொய்பேசிறதை விட பிறர் பொருளை திருடுறதை விட பிறருடைய மனைவியை விரும்பி சேர்கின்ற தீமை மிகவும் கொடியது அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கிறார் ஒழுக்கம் அப்படின்னு சொன்னாலே பிறருடைய மனைவியை விரும்பாத தன்மை அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் ஆசிரியர் இதனால் ஒழுக்கத்தினுடைய அருமை பெருமையை நாம் புரிஞ்சிக்கலாம் அதனால் இது பெரிய பாவம் ஆயிடும் அப்படிங்கிறதுனால நயவாமை நன்று நன்றுங்கிறத கொஞ்சம் அழுத்தி போ நயவாமை மிக நன்று அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதற்காமல் செஞ்சாலும் செய்யலாம்ப்பா இது கண்டிப்பாக செய்யவே கூடாது தவறு மனசை நல்லா கட்டுப்படுத்திக்கோ ஆக ஆசைகளை அற வழியிலே நாம் நிறைவேற்றிக்கொள்ளணும் ஆசைகளை அற வழிக்கு புறம்பாக நிறைவேற்றினா தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் உயிருக்கும் இந்த வாழ்க்கைக்கு பிறகும் பெரிய துன்பத்தை தரும் என்பது நம்முடைய அறநூல்களின் துணிவு அதனால்தான் ஏகபத்னி விரதம் அப்படின்னெல்லாம் பெரியோர்கள் நமக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள் நேற்றைக்கு பார்த்தோம் இல்லையா பெண்ணை தாய்போல் நினைந்து தவம் புரிவது எக்காலம்னு பிற பெண்களை பிற மங்கையரை காண நேருமானால் அவர்களையெல்லாம் தாய் தங்கை தமக்கைகளாக கருதி பழகி வர வேண்டும் அப்படி நாம் கட்டுப்பாடோடு வாழ்ந்து வருவோமே ஆனால் பெரும்பிழையை விளைவிக்கக்கூடிய இந்த காம தீயை அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் இந்த காலத்தில் இதெல்லாம் பரவாயில்லை தப்பு இல்லைங்கிற ஒரு மனோபாவம் வளர்ந்து கொண்டு வருகிறதுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் கொஞ்சம் கூட முயற்சியே பண்ணாமல் வாழுங்க அதுக்கெல்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது வருங்கால தலைமுறைக்கு நம்முடைய பண்பாட்டை நம்முடைய பாரத நாட்டின் தெய்வீக பண்பாட்டை அனைவருக்கும் அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய மன வலிமையை கொடுக்கக்கூடிய பண்பாட்டை நாம் அழித்துவிடக்கூடாது என்பது என்னுடைய ஆணித்தரமான அன்போடு கூடிய கருத்து வேண்டுகோள் சீவக சிந்தாமணி நூலை பார்த்தோமே ஆனால் அங்கு சொல்லப்படுகிறது மடத்தகைய நல்லார் மனம் கரிய மாற்றார் பிடர்த்தலை ஒள்வாழ் போல் பிறர் மனைகள் சேரின் எடுப்பறிய துன்பத்து இடைப்படுவர் இன்னா நடுப்புடைய காமம் விடுத்திடுதல் நன்றே மடத்தகைய நல்லார் குடும்பத்துக்கு ஏற்ற பெண் பிறருடைய மனைவியாக இருக்கிறாள் மனம் கரிய மாற்றார் அவனுக்கு உரிமையான அடையாள தாலியை தன் கழுத்திலே அணிந்திருக்கின்றவள் அவளை கலந்து கழிக்க விழைபவன் அவளோடு சேர்ந்திருக்க விரும்புகின்றவன் தன்னுடைய கழுத்தில் ஒரு கூரிய நச்சு வாழ தனக்குத்தானே வைத்துக்கொண்டவன் ஆகிவிடுகிறான் ஆகவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பெரிய துயரத்தை கொடுத்து நம்மளை கொன்றுவிடுகின்ற இந்த காமத்தீயை விட்டுவிடுவது மிகவும் நன்மையை கொடுக்கும் பிறர் மனைகள் சேரின் எடுப்பறிய துன்பத்து காமம் விடுத்திடுதல் நன்றே நன்றேன்னு சொல்லியிருக்கிறத நாம் உணரணும் ஆக ஆண்மைனா என்ன பிறருடைய பெண்ணை விழையாமல் இருப்பதுதான் உண்மையான ஆண்மை அதாவது தன்னைத்தான் ஆளுகின்ற தன்மை பாரதியார் சொல்லுகிறார் தன்னைத்தான் ஆளும் சமர்த்தன கருள்வாய் அப்படின்னு மணக்குள விநாயகர்கிட்ட பாடுறார் மணக்குள விநாயகா மாண்புடை தலைவா தன்னை ஆளும் சமர்த்தன கருள்வாய் தன்னை கட்டுதலே அறம் என்றும் மகாகவி பாரதி உபதேசித்திருப்பதை நாம் இங்கே நினைவு கூறுவது மிகவும் அவசியம் முக்கியம் பதவுரையை படிக்கலாம் அறம் ஒருவன் நற்செயல்களை வரையான் கட்டுப்பாடுடன் செய்யாமல் அல்ல தீ செயல்களை செய்யணும் செய்தாலும் பிறன் பிறன் ஒருவனுடைய வரையாள் அறவாழ்விற்கு துணை பெண்மை பெண்ணை அதாவது மனைவியை நயவாமை நாடி செல்லாமை நன்று பெரும் நன்மையை புண்ணியத்தை அருளும் ஒருவன் நற்செயல்களை கட்டுப்பாட்டுடன் செய்யாமல் தீ செயல்களைச் செய்தாலும் பிறன் ஒருவனுடைய அறவாழ்விற்கு துணை புரிகின்ற பெண்ணை அதாவது அவனுடைய மனைவியை நாடி செல்லாமை பெரும் நன்மையை புண்ணியத்தை அருளும் அரன் வரையான் பெண்மை நன்றி அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான